ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களாக பார்த்துனு வரோம் வியாசாச்சாரியால் நாம் செய்ய வேண்டியதான கடமைகளை தர்மங்களை ஒவ்வொரு புராணங்களிலும் எந்த விதமாக காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் அதிலே இதுவரையிலும் மத்ஸ்ய புராணம் வரையிலும் பதினைந்து புராணங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை சுருக்கமாக பார்த்தோம் அடுத்ததாக பதினாறாவது புராணமாக கருட புராணத்தை காண்பிக்கிறார் வியாசாச்சாரியர் இந்த பதினெட்டு புராணங்களுக்குள்ளே கருட புராணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் சொல்லப்படுறது ஏன்னா இந்த பதினெட்டு புராணங்களுக்குள்ளே பொக்கிஷமாக அமைந்த புராணங்கள் அப்படின்னு மூன்று புராணங்களை நாம் பார்க்கலாம் அக்னி புராணம் நாரத புராணம் கருட புராணம் இந்த மூன்று புராணங்களும் பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயங்களை நம் புத்திக்கு எட்டாத விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த மூன்று புராணங்கள் நிறைய விஷயங்களை காண்பிக்கிறது இந்த மூன்று புராணங்களுக்குள்ளேயும் கருட புராணம் முக்கியமான இடத்தை வகிக்கிறது இந்த கருட புராணம் மொத்தம் பத்தொம்போதாயிரம் ஸ்லோகங்களை கொண்டது இரநூத்தி எண்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டது இதற்கு கருட புராணம் ஏன் பெயர் வந்தது அப்படின்னு அந்த புராணமே சொல்கிற பொழுது பகவான் விஷ்ணுவனுடைய வாகனமான கருடசுவாமி ஒரு சமயம் பதினான்கு லோகங்களையும் சுற்றி வந்தார் அனைத்து லோகங்களிலும் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்கிறத விரிவாக ஊர்ந்து கவனிச்சுண்டு பூரா பார்த்துன்னு வரார் அப்படி பதினான்கு லோகங்களையும் சுற்றி முடித்து பகவான் இடத்துல வந்து சேர்றார் அப்போது பகவான் என்ன கருடா கொஞ்ச நாளாக உன்னை காணமே எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்கிறார் அப்போது கருடசுவாமி பதினான்கு லோகங்களையும் ஒரு பார்த்துட்டு வரணும்னு மனதிற்கு பட்டதுனால் அப்படி 14 லோகங்களையும் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொட்டி நான் பார்த்து வந்த லோகங்களில் சில விஷயங்களை பார்த்தேன் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதிலிருந்து அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் நிவர்த்தி சொல்லணும் அப்படின்னு பகவானிடத்திலே கருடசுவாமி கேட்க கருடசுவாமியினுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறார் பகவான் என்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த கருட புராணம் இந்த கருட புராணம் மூன்று கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆச்சாரகண்டம்னு முதல்ல தர்மகண்டம்னு ரெண்டாவது பிரம்மகண்டம்னு மூன்றாவது மூன்று கண்டங்களாக பிரிச்சிருக்க இந்த கருட புராணத்தில் முக்கியமான விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதாவது முதல்ல சொல்லப்பட்ட ஆச்சார கண்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் தர்மக் தர்ம கண்டத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுறது பிரம்மகண்டத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறாருங்கிறத இந்த கருட புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் விரிவாகவே நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த நாளில் நமக்கு நிறைய ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் இந்த புராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு அதிலே முதல்ல உள்ள ஆச்சார கண்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கிற பொழுது ரத்தன பரீட்சைகள் விரிவாக சொல்லப்படுறது ரத்தன கற்கள் இருக்குது நவரத்ன கற்கள்னு சொல்கிறோம் வைரம் முதலிய கற்கள் அவைகளுடைய பரீட்சை அதாவது ஆராய்ச்சி அரசர்களுடைய நீதி ஒரு அரசன் எப்படி தேசத்தை ஆளணும் அப்படிங்கிற நீத்திகள் சொல்லப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சுமார் ஒரு இருபத்தி ஆறு அத்தியாயங்களில் ஆயுர்வேதத்தை விரிவாக சொல்கிற மனுஷனுடைய தேகம் எப்படி இயங்கிறது இந்த மனுஷனுடைய தேகம் இயங்குறதுக்கு முக்கியமான காரணம் மூளை புத்தி அப்படின்னு சொல்கிற இந்த மூளை தெளிவாக இருக்கணும் புத்திசக்தி தெளிவாக இருந்தால் அனைத்து அங்கங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிறத முக்கியமாக சொல்லி புத்திசக்திக்கும் மூளையை தெளிவாக வைக்கிறதுக்கு பச்சை இலைகள் நிறையா சொல்லப்படுறது அந்த பச்சை இலைகள்னாலே செய்யக்கூடிய வைத்தியங்களும் மூன்று விதமாக காண்பிக்கிறார் அதாவது பச்சை இலைகளை மேலே படும்படியாக வச்சுக்கிறது கண்ணில் பார்க்கறது இப்படி ஒரு வைத்திய முறை இன்னொன்றும் உள்ளுக்கு சாப்பிட்டு செய்துக்கிற வைத்திய முறை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பச்சை இலைகளை உபயோகிக்கும் முறை அப்படின்னு மூன்று விதமாக இந்த ஆயுர்வேதத்தை இந்த கருட புராணம் காண்பிக்கிறது மேலும் சந்தஸ்னு ஒரு வேதத்திற்கு அங்கம் இருக்குது தமிழிலே யாப்புன்னு சொல்கிறோம் அந்த சந்தாஸ்திரம் விரிவாக இந்த கருட புராணத்தில் சொல்லப்படுறது இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல உள்ள ஆச்சார கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் நாம் செய்ய வேண்டிய விரதங்கள் நாம் உபவாசங்கள் இருக்க வேண்டிய விரதங்கள்னு ஒரு லிஸ்டாகவே இந்த கருட புராணம் சொல்கிறது உபவாசங்கள் இருந்து அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்கள் உபவாசம் என்றால் எப்படி உபவாசம் இருக்கணும் அந்த விரதத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கணும் எந்த விதத்தில் அந்த விரதத்தை பூர்த்தி செய்யணும் இந்த விஷயங்கள் இந்த கருட புராணம் முழுமையாக காண்பிக்கிறது ஒவ்வொரு விரதத்தையும் மேலும் ரிஷிகளுடைய ஆவிர்வத்தினுடைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறையா மகரிஷிகள் ஆவி இந்த லோகத்தில் கஷ்யப்பர் முதற்கொண்டு சப்தரிஷிகள்னு சொல்கிறோம் இந்த சப்த ரிஷிகள் இல்லாமல் நிறைய மகரிஷிகள் இருக்கா அந்த ரிஷிகளுடைய ஆவிர்வாவத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவாக காண்பிக்கிறது அதே போல சித்ரமாசம் முதற்கொண்டு என்னென்ன கிரகங்களை எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறத இந்த கருட புராணம் சொல்கிறது அதே அஸ்வினி நட்சத்திரந்து ஆரம்பித்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுடைய ஸ்வரூபம் அந்த நட்சத்திரங்களுடைய தேவதைகள் அவைகளே இந்த கருட புராணம் சொல்கிறது ஆதித்யாதி நவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சூரியன் முதற் கொண்டோ நவகிரகங்கள் இருக்குது இந்த நவகிரகங்களுடைய தசா காலங்கள் எவ்வளவு ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை வருஷ காலம் இந்த தேசத்தை ஆட்சி பண்ணுறது நம் ஒவ்வொருவரையும் நவகிரகங்கள் என்ன விதமாக ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கருட புராணத்தில் முதல்ல சொல்லப்படுற ஆச்சாரகண்டம் விரிவாக சொல்கிறது சாமுத்ரிக்கா லட்சணம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு ஒரு பகுதி இருக்குது கருட புராணத்தில் இந்த சாமுத்ரிக்கா லட்சணம் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய பாவனைகள் நம்முடைய நடை பாவனைகளை வைத்து கொண்டோ அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சாமுத்திரிகா லக்ஷணம்னு பேர் இவைகளை நாட்டியசாஸ்திரத்தில் விரிவாக பார்க்கலாம் பரதநாட்டியம்னு சொல்கிறோமே அந்த பரதநாட்டியத்திற்கு சாமுத்ரிக்கா லக்ஷணம்ங்கிறது கட்டாயம் தேவை இந்த சாமுத்ரிக்கா லட்சணம் விஷயமாக நிறையா தகவல்களை நமக்கு ஆச்சாரகண்டம்ங்கிறது சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்